நன்றினை வானொலியோ இ வழங்குகிறாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சோதனைகள் தான் சாதனைகளையும் வெற்றிகளையும் உருவாக்குகிறது கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாது உன்னை கொன்றுவிடும் கண்ணை இறந்துவார் அதை வென்றுவிடலாம் என்ற முய்பான வானொலியில் எதுணையில் அப்போது நவாபின் சூதன் அரசவைக்கு வந்தான் அந்த சூதன் இரண்டு வாத்துக்குஞ்சிகளை அரசர் முன்வைத்தான் அரசர் வாத்துக்குஞ்சிகளை கவனித்தார் இவற்றில் எது ஆண் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் தூதன் கண்டுபிடித்ததற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும் நீங்கள் நவாபுக்கு கப்பம் கட்ட கப்பம் கட்ட இயலாவிட்டால் உங்கள் சித்தரசை எங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொள்வோம் என்றான் தூதன் அரசர் மீண்டும் மீண்டும் அந்த வாக்குகளை நன்கு உற்று கவனித்தார் கடினமான சோதனை தனக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று அமைச்சர்கள் அமைதியாக இருந்தனர் எப்படி கண்டுபிடிப்பது என்ற கவலையில் ஆழ்ந்தார் அரசர் அப்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த கோபால் இதை கவனித்தார் அவன் அரசனிடம் சென்று அரசே நாங்கள் எப்படி கவலைப்பட வேண்டாம்வார்கள்த்து அரண்மனை குளத்திற்கு எடுத்து வர சொல்லுங்கள் அந்த சூழலை நாம் அனைவரும் அரண்மனை குளத்திற்கு செல்வோம் என்றான் கோபால் எல்லோரும் அரண்மனை குளத்தை அடைத்தனர் சூழனிடமிருந்து இரண்டு வாத்துக்குஞ்சிகளையும் வாங்கினான் கோபால் அவற்றை அரண்மனை குளத்தில் இரண்டு வாக்கு மகிழ்ச்சியாக குளத்தில் நீண்ட தொடங்கினாட்டி இதுதான் ஆண் வாக்கு என்று அடையாளம் காட்டினான் கோபால் எப்படி அவ்வளவு உறுதியாக செல்கிறாய் என்று கேட்டார் அரசர் அரசே முன்னால் செல்கிற வாக்கு ஆண் வாக்கு கோபால் சூதனும் கோபால் சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொண்டு அரசரை நவாபுக்கு கப்பம் கட்ட வேண்டியது என்று கூறி ஏமாற்றத்துடன் பாத்துக்கூட்டிகளையும்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 அறிவே அனுபவத்திலும் உள்ளது அனுபவமாகும் போதுதான் வெற்றி அடைய முடிகிறது நம் அறியாமையை வெற்றியாக்குவதும் நம் அனுபவமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு